ஒரு மனிதன் உண்மை பேசுவான் இறுதியில் அல்லாஹுவிடம் உண்மையாளன் என எழுதப்படுவான் பொய் பாவ பக்கம் அழைத்து செல்லும் பாவ நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும் ஒருவன் பொய் பேசுவான் இருதியில் அல்லாஹுவிடம் பொய்யன் என எழுதப்படுவான் என்று நபி சல்லம்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு பூஜ்ஜியம் நான்கு முஸ்லிம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம்